உங்களில் ஒருவர் ஒரு சபையில் இருந்து எழுந்து பின்பு அதே இடத்தில் உட்கார மீண்டும் வந்தால் அவரே அதற்கு மிக தகுதியானவர் ஆவார் என்று நபி சல்லு அலிசல்ல முஸ்லிம் இரண்டு ஒன்று ஏழு ஒன்பது